மிக விருப்பமானது ஆகும் அவை ஒன்று இரண்டு கூறினார்கள் ஏழு ஐந்து முஸ்லிம் இரண்டு ஆறு ஒன்பது நான்கு துவாவின் பொருள் ஒன்று அல்லாஹுவை புகழ்வதுடன் அவனை தூய்மையானவன் எனப் போற்றுகிறேன் 2 மகத்தான அல்லாஹுவை தூய்மையானவன் எனப் போற்றுகிறேன்